إِنَّ الْحَمْضَ لِلَّهِ إِنَّ الْحَمْضَ لِلَّهِ نَسْتَعِينَكُ وَنَسْتَغْتُرُكُ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَمِكُتِّنَا وَمِنْ سَيِّعَاتِ عَحْمَالِنَا مَنْ يَحْدِ لِلَّهُ فَلَا مُلِلَّ لَا فَمَنْ يَحْدِ لِلْهُ فَلَا عَذِيَ لَا وَأَشْهَدَ أَنْ لَا إِلَهَ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 புகழ்த்தே சொந்தமானது நாம் எல்லாம் அந்த ரஹ்மானிடம் இருந்து வந்திருக்கின்றோம் அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்க சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம் சொல் கருத்துக்களைக் கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் பாக்கியத்தை அல்லா நமக்கு வழங்குவானாக இன்றைய தும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பெருமை வேண்டாம் என்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு அப்பல்ல கூறுவதாக நபி முகமது அல்ல அல்லாஹ் அலி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் பெருமை எனது மேலாடை கண்ணியம் எனது கீழாடை இந்த ும் எவனாவது என்னிடம் போட்டால் அவனை இழிவடைந்தவனாக நான் நரகத்தில் தள்ளுவேன் அவனை கேவலமாக்கி நான் நரகத்தில் தள்ளுவேன் என்று அல்லாஹு கூறுவதாக நபி செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பெருமை என்பது மகத்துவமிக்க பெண்ணிய மிக்க அதிகாரத்தில் நிற்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சுத்தமாகும் அந்த பெருமை என்கிற தன்மையை அவனை தவிர வேறு யாரும் பெற முடியாது அப்படி ஒருவர் பெருமை அடித்தால் அவர் நிச்சயமாக அல்லாஹுவால் நினைவாக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவார் இப்ப நம்ம கூதிர நிர்வாகம் அறிவிக்கிறாங்க நபித் அல்ல அவர்கள் கூறுவதாக உள்ளத்தில் ஒரு அணு அள யாரது பெருமை கொண்டு இருந்தால் அவர் நிச்சயமாக நரகத்தில் தான் தள்ளப்படுவார் என்று நபி சொல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அணு ஒரு அணுங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளியாக இருக்கும் அந்த அளவு கூட உள்ளத்தில் பெருமை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி பெருமை வைத்துக் கொண்டவர் நரகத்தில் தள்ளப்படுவார் என்று நபி சொல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் தொள்ளித்தி ஒன்பதாவது ஹதீஸாக வந்து நபி அவர்கள் கூறுகிறார்கள் தங்களுடைய ஆடையை யார் ஒருவர் கரண்டைக்கு கீழே அணிந்து கொண்டு செல்கிறாரோ பெருமையோடு செல்கிறாரோ இவரும் நரகத்தில் தள்ளப்படுவார் அப்போ பெருமை என்பது தன்னுடைய ஆடையில் தொல்லில் செயலில் செல்வத்தில் அதிகாரத்தில் எந்த நிலையில் வந்தாலும் சரியே அது நிச்சயமாக அல்லாவிடம் பெருக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது அல்லாவிடம் அது போட்டி போடக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் தனக்கென வைத்துக் கொண்ட தன்மையை அவனுக்கோ அவனுக்கே உழித்தான அந்த தன்மையை யாருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டான் அல்லாமுடீன் யார் எதையெல்லாம் படைக்க வேண்டும் என்று நாடினாலும் அவ்வளவையும் படைத்து முடிச்சிடுதான் இறுதியாக படைத்தான் ஆதம் அலி அவர்களை படைத்து ஆதமுக்கு திறம்பணியை சொல்லி அல்லாஹு ரஃபுல்லாலின் பலக்குமார்களுக்கும் தின்களுக்கும் எல்லோருக்கும் கட்டளையிட்டார் ஆனால் ஜின் இனத்தை சேர்ந்தான் திறம்பணியை மறுத்தான் ஆலமுக்கு திறம்பிய மறுத்தான் காரணம் என்ன அவன் அங்கே பெருமை கொண்டான் தன்னுடைய உள்ளத்தில் அவன் பெருமையை வைத்திருந்தான் அல்லாஹ் கேட்கிறான் நான் என் கையால் படைத்த ஆதமுக்கு திறம்பணியை சொல்லி கட்டளையிட்ட போது இபிலிசே நீ எதற்காக மறுத்தாய் என்று கேட்கும் அந்த இபிலீஸ் கூடுகிறான் கால அனரும் மின் ஹூ இந்த ஆதலை விட நான் மேலானவன் இந்த ஆதனை விட நான் மேலானவன் உயர்ந்தவன் என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணத்தையும் கூறுகிறான் மின்னார் இறைவா என்னை நீ நெருப்பில் இருந்து படைத்திருக்கிறாய் என்னை நீ நெருப்பில் இருந்து படைத்திருக்கிறாய் மின் தீன் அந்த ஆதனை நீ மண்ணில் படைத்திருக்கிறாய் அவரை விட நான் உயர்ந்தேன் அவரை விட நான் உயர்ந்தவன் நான் எப்படி அவருக்கு திறம்பளிவேன் என்று அல்லாவிடம் தர்க்கம் செய்தான் அப்ப முதல் உள்ளத்தில் பெருமையை வைத்துக் கொண்டு இழிவடைந்தவனாக அல்லாவுடைய ஆளானவனாக அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவனாக அல்லாவிடமிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன் செய்தான் அந்த செய்தானிடம் இருக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடம் வந்துவிடக்கூடாது அவன் அல்லாவிடம் பணியவில்லை அதற்காக பாவம் மன்னிப்பு தேடவில்லை அதனால் அவனுக்கு அல்லா அவகாசம் கொடுத்து விரட்டி எடுத்துவிட்டான் அதே கூட்டத்தில் அந்த செய்தானுடைய கூட்டத்தில் நம்மை இணைப்பதற்காக செய்தான் இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அந்த என்கிற தன்மையில் நாம் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது அப்படி நுழைந்து விட்டால் அப்படிப்பட்ட நமக்குள் கொண்டு வந்து விட்டால் அதனால் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் நபி முகமது அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நீங்கள் கரண்டைக்கு கீழே ஆடை அணிவது நீங்கள் பெருமை என்று சொல்லுகிறீர்கள் எங்களுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் நல்ல ஆடைகளை அணுகிறோம் புதிய புதிய ஆடைகளை அணுகிறோம் நல்ல செருப்புகளை வாங்கி அணுகிறோம் இது பெருமையில் வருமா கரண்டைக்கு கீழே அணிகிறது பெருமை என்று சொல்றீங்க அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய ஆடை ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் என்று நல்ல ஆடைகளை அணுகிறோம் புதிரான அணுகிறோம் இது பெருமையில் சேருமா என்று கேட்டபோது நபி சல்லா அலிமாவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அழகானவன் அழகாக இருப்பதை விரும்புகிறான் பெருமை என்பது எதில் தெரியுமா சத்தியத்தை மறிப்பதும் சத்தியத்தை மறுப்பதும் மற்றவர்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமையில் அடங்கும் என்று சொல்லுறான் உண்மையை மறுப்பது உண்மையை மறுத்து மற்றவர்களை கேவலமாக எண்ணுவது பெருமை என்கிற தன்மையில் வந்து சேர்ந்துவிடும் அப்போ இந்த தன்மை யாருக்கு இருந்தது செய்தால் தருவது ஆதரவஸ்லாம் அவர்களை இழிவாக தருதினான் செய்தான் தன்னை பெருமையாக நினைத்தான் அப்படிப்பட்ட எண்ணமோ அப்படிப்பட்ட குணமோ நம்மிடம் வந்துவிடக் கூடாது அப்படி வந்துவிட்டால் நாம் வாழியாக ஆகிவிடுவோம் இந்த சத்தியத்தை மறுப்பது பெருமை என்ற நிலையில் நம்மை தள்ளிவிடும் அந்த பெருமை என்ற குணம் நம்மிடம் வரக்கூடாது நம்மிடம் இருக்கக்கூடாது அதே போலே சிலருக்கு செல்வத்தை அதிகமாக்கி கொடுக்கிறார் வருகிறது நிச்சயமாக நாம் இந்த பூமியில் பிறக்கும் போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை அல்லா நாடும் போது நமக்கு வாரி வழங்குகிறார் அப்ப இப்படி செல்வம் கொடுக்கப்படக்கூடிய நிலையில் ஒருவர் இருந்தால் அவர் ஒருபோதும் பெருமை கொள்ளக்கூடாது அல்லாஹு காரூனுக்கு செல்வத்தை சொல்றான் செல்வத்தினுடைய கஜானாக்களை கூட்டி வைத்திருந்த சாவிகளை சுமப்பதற்கு ஒரு படை இருந்தது அந்த சாவிகளை சுமப்பதே அவர்களுக்கு பெரிய பாரமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வணங்கியிருந்தான் காரூன் அவனை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள் செல்வத்தை அள்ளி கொடுக்க கேட்டு வரக்கூடிய வாரி வழங்கு என்று கூறினார்கள் அப்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா அந்த காரூன் கூறியதை அல்லா தன்னுடைய திருமையை என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்த செல்வங்கள் இதெல்லாம் என்று சொன்னார் சொல்லி பெருமே இருக்கக்கூடிய தன்மை இன்றும் நம்மில் பலரிடம் இருக்கிறது பெற்ற தாய ஒரு பிள்ளையாக இருந்தால் அவங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க கருது இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அளிப்பது இப்படி நிறைய பேர் குணம் உள்ளே தூந்து குடும்பத்தில் உள்ள மனை மக்களை பார்த்து சொல்லுகிறார் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருப்பவர் என்று பார்த்து சொல்லுகிறார் நான் எல்லாம் உயிரோடு இருக்க போய்தான் நீங்கள் அந்த முறையில் இருக்க முடியும் போய் கேந்திரம் சொன்னா நீங்களா அனாதைய திறமையை அனுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து அழிவுக்கு நம்மளை எடுத்துச் செல்லும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் நம்மை அழிவின் பக்கமாக அழைத்துச் செல் காரம் கூறினான் என்ன இந்த செல்வம் என்னுடைய திறமையால் என்னுடைய உழைப்பால் எனக்கு கிடைப்பது என்று சொன்னிக்கொண்டு அவன் மிடுக்கோடு அதிகாரத்தோடு அப்படியே நடந்து வரலாம் உடம்புக்குள்ள நகை அழிப்போட்டுக் கொண்டு அலங்காரமாக நடந்து வருகிறான் அல்லாஹூர் அப்புலாலிமின் பூமிக்கு கட்டவைதான் பூமியை பிளந்துகோள் என்று கட்டவைதான் செல்வம் சேர்த்து வைத்தான் அந்த செல்வங்களும் புதையுண்டு போகிறது மக்கள் இதை கண்கூடாக பார்க்கிறார்கள் எந்த மக்கள் அறிவுரை கூறினார்களோ அந்த மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய சம்பவம் இது அது மட்டுமில்லாம கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல நமக்கு கொடுக்கப்படக்கூடாதா என்று ஏகி கொண்டிருந்த நிலைமையை கூறினார்கள் இப்படிப்பட்ட மமதைக்காரை போல ஆகாமல் அல்லா நம்மை காப்பாற்றினான் என்று கூறினார்கள் செல்வத்தால் வரக்கூடிய பெருமை நிச்சயமாக நம்மை அழிவில் தள்ளிவிடும் நமக்கு பணிவு வேணுமா இறக்க வேணுமா செல்வம் உள்ளவர்கள் அதிகமதியாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் உட்கார் உறவினர்கள் நண்பர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழைகள் எளியவர்கள் வாரி வழங்க வேண்டும் அப்படி வாரி வழங்கும் போது உள்ளத்தில் இரக்கம் வரும் பணிவு வரும் அப்ப இந்த காரூனை போல நாம் ஆகிவிடக் கூடாது இந்த காரூடைய வரலாற்றை இருபத்தி அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அதே போலா புரவுனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான் பூமியில இந்த பரவாயில்ல ஒரே ஒரு நாடு ஒரு சின்ன நாடு எகிப்து என்கிற நக ஒரு நாடு அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளனாக அந்த எகிப்துடைய அரசனாக இந்த புரவுதான் நைல் நதிக்கு மேலே தன்னுடைய மாளிகையை அரசாங்கத்தை அமைத்திருந்தான் மக்களை பார்த்து கூறினான் நான் தான் உங்களின் மேலான இறைவன் வேறு இறைவன் கிடையாது என்று கூறினான் அதாவது ஒரு ஊரு ஒரு நாடு ஒரு நகரம் இதை ஆக்கி அதிகாரத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இப்படி கிதற்றுகிறானே இப்படி பெருமையோடு பேசுகிறானே இந்த அகிலத்தை கட்டி ஆள கூடிய அடக்கி ஆளக்கூடிய அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானே அவன் எவ்வளவு தூய்மையானவன் எவ்வளவு பெருமைக்குரியவன் எவ்வளவு கண்ணியமானவன் அந்த கண்ணியத்தோடு நாம் போட்டி போடலாமா கூறினான் மேலும்ளபத ஒரு சின்ன கூட்டத்தை வைத்துக் கொண்டு நம்மை பயமுறுத்திவிட்டார் நான் அவரை பிடித்து கொலை செய்யும் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது அதை யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் இப்போது ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறோம் ரொம்ப உஷாராக இருக்கிறோம் என்று பேசிக் கொண்டார் அந்த கிரௌன் பிறகு தன்னுடைய படை பட்டாளங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு திரட்டிக்கொண்டு அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டு சென்றான் அவன் எண்ணியது அவன் உள்ளத்தில் நாடிய விஷயங்களை அல்லா சொல்லி காட்டுகிறான் அவன் நினைத்தது என்ன நினைச்சான் நான் மூசாவை இன்று கொலை செய்யப் போகிறேன் என்று கிளம்பினான் ஆனால் அல்லா தமிழ் திருமதி சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய கோட்டையை விட்டுவிட்டு தன்னுடைய செல்வத்தை விட்டுவிட்டு தன்னுடைய அதிகாரத்தை விட்டுவிட்டு மரணத்தை நோக்கி வெளியேறி வந்தான் தெரியல அந்தவுனுக்கு தெரியவில்லை நாம் மரணத்தை நோக்கி வெளியே கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அவனுக்கு தெரியல அல்ல வெளியே வர வைக்கிறான் தன்னுடைய அவனுடைய கோட்டை விட்டு வெளியில் வர வைக்கிறான் கோட்டையில் இருந்து வெளியேறி வந்தான் அவனுக்கு முடிவு கட்டி வைத்திருந்தான் அல்லாஹ் அவர்களை கடக்க வச்சு கடலுக்கு கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமை அடிக்கூடிய ஆரவம் பேசக்கூடிய அதிகாரத்தில் இருந்து கொண்டு சிபிராக நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதுதான் முடிவு என்று இன்று வரை பாடமாக வைத்து விட்டான் அவருடைய உடலை உலக மக்களே பாருங்கள் தன்னை ரப்பென்று சொன்ன ஒரு அநியாயக்காரனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாடம் படியுங்கள் பெருமை அடிக்காதீர்கள் ஆணவம் பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹுக்கு ஒரு அத்தாட்சியாக வைத்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான் உலக மக்களுக்கு இந்த பெருமை வரக்கூடாது இந்த ஆணவம் வரக்கூடாது நம்முடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிட்டால் ஆணவம் வந்துவிட்டால் அல்லாவுடைய கோபம் நம்ம இறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய கோபம் நம்ம இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பாதுகாத்துக் வேண்டும் ஆணவத்தில் நம்மை பாதுகாத்துக் வேண்டும் இந்த நிலையில் நாம் எப்போதும் பணிவோடு வாழக்கூடிய மக்களாக இருப்போமானால் நிச்சயமாக அல்லாஹூ ரூல் ஆளுமின் நம்மை உயர்ந்த நிலைக்கு கண்ணியமான நிலைக்கு உயர்த்துவார் நபி சொல்லு அவர் கூறுகிறார்கள் நரகமும் சொர்க்கமும் பேசிக்கொண்டதாம் நரகமும் சொர்க்கமும் பேசிக் கொண்டதாம் நரகம் கூறியதால் சொர்க்கத்தை பார்த்து என்னிடம் யார் யாரெல்லாம் உள்ளே நுழைக்கப்படுவார்கள் தெரியுமா பெருமை அடிக்கக்கூடியவர்களும் அக்கரமக்காரர்களும் எனக்குள் வருவார்கள் என்று நரகம் கூறியது பெருமை அடிக்கக்கூடியவர்களும் அக்கரமக்காரர்களும் எனக்குள் வருவார்கள் என்று நரகம் கூறியது சொர்க்கம் கூறியது என்னிடம் ஏழைகளும் எளிமையான மக்களும் பணிவோடு இருக்கக்கூடிய மக்கள் என்னிடம் வருவார்கள் என்று சொர்க்கம் கூறியது அப்போ சொர்க்கவாசியாக ஒரு மனிதன் ஆக வேண்டும் அவன் பணி உடையவனாக நடக்க வேண்டும் செல்வத்தின் மீது பேராசை கொண்டவனாக இருக்கக்கூடாது முஸ்லிம்ல ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக வருது அப்ப நம்முடைய உள்ளத்தில் பெருமை என்றென்றும் இல்லாத நிலையில் நாம் வாழ வேண்டும் அல்லாவிடம் அதற்காக துவாட்சியம் பெருமை பகட்டவிட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் ரியா என்கிற மறைவான இணைவேத்தல் கூட நம்முடைய உள்ளத்தில் வளரக்கூடாது முகத் அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வணக்க வழிபாடு அமைந்துவிடக் கூடாது நம்முடைய கல்வி அமைந்துவிடக் செல்வம் அமைந்துவிடக் கூடாது ஒருத்தர் வணக்க சாரியாக தொழுது கொண்டிருக்கிறாரு தன்னுடைய சொந்தக்காரரோ அல்லது நண்பரோ அருகில் உட்கார்ந்து அவர் பார்க்கணும் நான் சரியான விவாதத்தில் உள்ளவன் நான் சரியானவருக்கு அழகாக வணங்கக்கூடியவன் என்பதை அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகையை அலங்காரமாக்கிக் கொண்டு இன்னும் அதை மெருகேற்றிக் கொண்டு அவர் நடித்தால் நிச்சயமாக அந்த தொழுகை அல்லாவிடம் ஏற்கப்படாது அவர் கொண்ட அந்த பெருமையின் காரணமாக அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்று நினைத்து செய்வதன் காரணமாக அவருடைய தொழுகை அவருடைய முகத்திலே தூக்கி எறியப்படும் பாருங்க ஒருத்தருக்கு செல்வம் வந்தாலும் கட்டக்கூடியவங்களை பக்கத்தில் வச்சிருப்பாங்க இவரை பத்தி பெருமையா பேசினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நபி சல்லா அலுவலம் கூறினார்கள் ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு மனிதர் புகழ்ந்து பேசினால் அவர் அந்த புகழ்ந்து பேசக்கூடிய நபரின் மூஞ்சியில் என்று சொன்னாங்க ஏனென்றால் பணிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பேசி அழிவின் பெருமை என்ற அழிவின் மூலமாக நாசப்படுத்தி நரகத்தில் தள்ளக்கூடிய மனிதனாக அவன் மாறிவிடுகிறார் ஒருத்தர் முகசூதிக்காக புகழ்ந்து பேசி பேசி அந்த நபரை நரணத்தில் இழுத்து சென்று விடுகிறார் ஆகவே ஒருவருக்கு முன்னால் இன்னொருவர் புகழ்ந்து பேசாதீர்கள் என்று நபி சொல்லு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி இது வருது செல்வம் இருக்கிறவன் பெருமை அடிப்பான் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஏழை கூட பெருமை அடிப்பான் வாடகை வீட்டில இருந்துக்கிட்டு சொந்த வீடு அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறவன் உண்டு கார்ல டிரைவரா இருந்துக்கிட்டு சொந்த கார் பெருமை அடிக்கிற உண்டு நபி சொல்லா அலுலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மருமையில் மூன்று நபர்களிடம் அல்லா பேசமாட்டான். மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய நரகம் காத்துக் அந்த மூன்று நபர் யார் யாரு விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவன் வயதானதுக்கு பிறகும் திருந்தாத மனிதன் இவனை அல்லா நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான் அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவனுக்கு நரகம் தான் இரண்டாவது நபர் பொய் சொல்லக்கூடிய ஆட்சியாளர் இவனையும் அல்லா நாடையில் பார்க்க அவனோடு பேச மாட்டான் அவனை அவனுக்கு நடனம் மூன்றாவது நபர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை ஒண்ணுமே இல்லாத நிலையில் இருந்து கொண்டு பெரிய பணக்கார ரேஜிக்கு பேசக்கூடிய சில நபர்களை பார்க்கலாம் அலங்காரமான வார்த்தைகளை கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய பார்க்கலாம் அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் யார் யாரெல்லாம் அல்லா பார்க்க மாட்டான் அவனை தூய்மைப்படுத்த மாட்டான் அவனுக்கு இழிவு தரக்கூடிய நரகம் காத்திருக்கிறது என்று நபி சொல்லா சொல்றாங்க இது முஸ்லீம்ல நூத்தி ஹதீஸாக வருது அப்ப இப்படிப்பட்ட ஒரு செல்வனாக இருந்தும் பெருமை அடிக்கூடாது ஒரு ஏழையாக இருந்தும் பெருமை அடிக்கூடாது நாம் ஆகிவிடக் கூடாது என்பது நம்முடைய உள்ளத்தில் வராமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி பெருமை வந்துவிட்டால் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய அன்பு கிடைக்கார் அல்லாவுடைய அன்பு நிச்சயமாக கிடைக்காது அல்லாஹூ ரபுல்லா நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லிக் காட்டுகிறான் இன்னாக நிச்சயமாக அல்லா கர்வமுடையவரையும் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் கர்வமுடையவர்கள் வீண் பெருமை அடிப்பவர்கள் இவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் அல்லா அடிக்காதீர்கள் உயர்ந்து விட முடியாது பூமியை உங்களால் பிளந்து விட முடியாது அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடையாது ஆகவே நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் என்று அல்லாஹு அப்பின் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது பெருமை என்பது அல்ல தனது உலகத்தினுடைய சூரியன் உதயமாக கூடிய இடத்திலிருந்து கிளம்பி சூரியன் மறையும் இடம் வரைக்கும் பயணம் செய்தவர் எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்த ஒரு நபி துல்கர் அவருக்கு எல்லா விதமான அருளை வழங்கியிருந்தார் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த துல்கர் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக இது என்னுடைய இரவிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிருமையாகும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருள் எல்லாம் அல்லாவிடமிருந்து என்று கூறுகிறார் வாழ்ந்தாலும் ஒருபோதும் இந்த பெருமை என்கிற நிலை வந்துடக்கூடாது இந்த துல்கர்மே அலி இஸ்லாம் அவர்களை பற்றிய சம்பவம் பதினெட்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது வர்த்தகத்தில் வருது சுலைமான் இஸ்லாம் அவர்களுக்கு சுலைமான் இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்டார்கள் யாருலாம் இதுவரைக்கு யாருக்குமே கொடுக்காத அரசாங்கத்தை எனக்கு கொடு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர்களோட பேசும் பறவைகள் சின்ன சின்ன உயிர்கள் எருப்பு பேசக்கூடிய பாசைகளை புரிந்து அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த சுலைமான இன்னும் காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான் காற்று அவர்களை தூக்கிக் கொண்டு செல்லும் அவர்கள் நிறுவி எடுத்து இப்படி எல்லா விதமான அறுக்குடைகளும் வழங்கப்பட்டது இந்த சுலை மாசம் அவங்களுக்கு இவ்வளவு அருக்குடைகளை பெற்றுக் கொண்ட இந்த சுலை மாசம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க இது என் இறைவன் எனக்கு தந்த அருக்குடைகள் என்று கூறினார் இவையெல்லாம் என்னுடைய இறைவனிடமிருந்து கிடைத்த அருக்குடைகள் என்று கூறினார் என்று இருபத்தி ஏழாவது அத்தியாய நாற்பதாவது அப்ப நம்முடைய ஒருபோதும் பெருமை வந்துவிடக்கூடாது வாழ்ந்து காட்டிய இந்த பணிவு நம்மிடம் இருக்க வேண்டும் செல்வம் வந்தால் பணிவு வர வேண்டும் அதிகாரம் வந்தால் பணிவு வர வேண்டும் கல்வியில் மிகச்சிறந்த அளவுக்கு நேர்மைப்பட்டாலும் பெருமை வரக்கூடாது பணிவு வர வேண்டும் அப்ப அந்த பணிவுதான் நம்மை கண்ணியமாக வாழ வைக்கும் அந்த பணிவு இல்லை என்றால் இம்மை மருமையில் விழிவையும் அல்லாஹ் காட்டி விடுவார் அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நபி முகமது அகிலத்தினுடைய அருக்குடையாக அனுப்பப்பட்ட நபி உலகத்துக்கே நபி உலகம் அழியும் வரை இவர்கள் நபி இந்த நபி எப்படி வாழ்ந்தாங்க எப்படிப்பட்ட பணிவோட இருந்தாங்க என்னைக்காவது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களா நபி தோழர் அகமதுல வரக்கூடிய செய்தி ஒரு சபையில் நாங்கள் அமர்ந்திருப்போம் நபி சொல்லு நாங்கள் அமர்ந்திருக்கும் போது உள்ளே வருவார்கள் நாங்கள் யாரும் எழுந்திருக்க மாட்டோம் ஏனென்றால் இந்த நபி தனக்காக யாரும் எழுந்திருப்பதை விரும்ப மாட்டார்கள் யாரும் எழுந்திருப்பதை இருக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கூட கூடிய பெருமைக்காரர்களாக இன்று இருக்கிறாங்க ஒரு சாதாரண அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் வந்தால் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட முகமது ஒருபோதும் விரும்பவில்லை அது மட்டுமல்ல இந்த நபி இன்னும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க ஒரு முறை நபி தோழர் உண்மையிலேயே நீங்கள் அகிலத்தினுடைய அறுப்படையாக உலக மக்களுக்கெல்லாம் ஒரு தூதராக வந்திருக்கிறீங்க கால விழுற தகுதி ஆனவங்க நீங்க கால விழலாமா நாங்க உங்க காலில் விழு விழுந்து ஆசிரியமாக வாங்கலாமா உங்க கால விழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க நபி முகமது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு திறம்பணிய வேண்டும் என்று கணவனுக்கு மனைவி திறம்பணிய வேண்டும் என்று நான் சொல்லி இருப்பேன் அதற்கு கூட இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒருபோதும் தனக்காக யாரும் திறம்படிந்து நிற்பதை நபி சொல்லல்லா திரும்பவில்லை இந்த மார்க்கமும் விரும்பவில்லை அப்படிப்பட்ட பணிவை அப்படிப்பட்ட அடக்கத்தை இந்த மார்க்கிறது நம்மிடம் அந்த பணிவு இருக்கிறதா என்பதை உமர் ரவியல் ஒரு முறை என்ன செய்யறாங்க முக்கால் பகுதி இவங்க கண்ட்ரோல் இருக்கு அவங்க தான் தலைவராக இருந்தவர் எல்லா நாடு நகரங்களுக்கும் ஆளுநர்களை நியமித்து இவர் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு முறை என்ன செய்ய மக்களை எல்லாம் பள்ளிவாசல் கூப்பிடுற பள்ளிவாசல் கூப்பிட்டு பள்ளிவாசல் வச்சுட்டு மேலே தேரில் நின்று உரை நிகழ்த்துகிறார் இந்த உமர்லாம என்ன சொல்றார் தெரியுமா மக்களே இந்த உமர் எப்படிப்பட்டவன் தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு காலத்தில் என் மாமியிடம் ஆட்டு இடையனாக ஆடு மேய்ப்பவனாக வேலை பார்த்திருக்கிறேன் காலையில் ஆடு மேய்க்க சென்று மாலையில் நான் அடைந்து போய் வருவேன் கடைத்து போய் வருவேன் எனக்கு சில பேர் தன் பழங்கள் அல்லது கொஞ்சம் கோதுமை எனக்கு கிடைக்கும் இதுதான் என்னுடைய நிலை இப்படி இருந்தவன் தான் இந்த உமர் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கிவிடுகிறார் மக்களுக்கு ஆச்சரியம் என்னை இந்த உமர் எல்லாரையும் அழைத்தாங்க இப்படி நீங்க பேசிட்டு விரும்புகிறேன் அப்துல் ரஹ்மான் இப்படி அறியல்ல இருக்கிறீங்க ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு கண்ணியத்தை உயர் வந்தது இருக்கிறான் நீங்கயா உங்களை தாழ்வாக பேசுறீங்க மக்கள்கிட்ட உங்க உங்களுடைய தன்மையா தாழ்த்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது உமர் அலியாச சொல்றாங்க அப்துல் ரஹ்மானே என்னுடைய உள்ளம் என்னை பார்த்து கூறியது என் உள்ளம் என்னை பார்த்து கூறியது உமரே நீ இந்த நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறாய் ஆக்கிய அதிகாரம் உன்னிடம் இருக்கிறது உன்னை விட உயர்ந்தவர் யார் இருக்கிறார் என்று என்னுடைய உள்ளம் என்னை பார்த்து கூறியது எனக்கு பிடிக்கவில்லை என் மனதுக்கு என் உள்ளத்துக்கு நான் பாடம் நடத்துவதற்காக பேசுவேன் என்று கூறினார் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பெருமையை அடித்து அடக்கி வைத்தார்கள் இதுதான் கத்துக்கொடுத்த உருவாக்கப்பட்டார்கள் அதனால் இந்த உலகத்தையே கட்டி ஆழ்ந்தார்கள் பெருமை இல்லாமல் பகட்டு இல்லாமல் இன்றும் இந்த மார்க்கம் பிரகாசமாக சுழித்துக் கொண்டிருப்பது நம்முடைய நம்முடைய காரியங்களை கொண்டாக்கள் வழிகாட்டுதல் வரலாறு புரட்டுகிறார்கள் படிக்கிறார்கள் கண்ணீர் விட்டாடுகிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை மாமனிதர்களை உலகம் இனிமேல் பார்க்க போவதில்லை பார்க்க போவதில்லை என்று நாம் அவர்களுடன் இணைந்து கொள்வோம் என்று ஆனால் வளாக இருக்கிறோம் சிந்திக்கணுமா வேண்டாமா நம்முடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நபித்தோடு எப்படி பணிவோடு வாழ்ந்தார்களோ அந்த பணிவு நம்மிடம் வர வேண்டும் எல்லாம் சொல்றாங்க பாருங்க ஒரு ஏக்கமாக ஆரம்பிச்சு பல ஏக்கங்களா மாறி ஒருவருக்கு ஒரு காது தூக்கிட்டு நிலைமை எதிரால வருது இந்த பெருமையான பொறாமை என்ற குணத்தினால் பெருமை என்ற ஆணவத்தால் ஒருவருக்கு ஒரு சிதம்பு கொண்டே ஒருதற்கு மூஞ்சி கொடுத்து நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் ஒரு முஸ்லீமாகவே வாழ முடியாது முன்னாடி மாறிடுவோம் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களை சிந்தனை அந்த கல்விமானாக வாழ்ந்த நபித்தோட எப்படி வாழ்ந்தாங்க இப்படி மசூதர் சொல்றாங்க நபி தோழர்கள்தான் இந்த சமுதாயத்திலேயே மிக சிறந்த மக்களாக உள்ளார்கள் மிக சிறந்த இறைக்க உடையவர்களும் அவர்கள் தான் என்று கூறிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நபியை நேரடியாக பார்த்து அவர்களிடம் பாடம் பெற்றவர்கள் குரான் வகை நேரடியாக இறந்துவதை பார்த்து தன்னை வளர்த்துக் கொண்டவர்கள் ஆனால் ஒருபோதும் பெருமை எழுத்தவர்கள் அல்ல ஒருபோதும் அவர்கள் பெருமை எடுத்தவர்கள் அல்ல ஆனால் இன்னைக்கு ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சுட்டாலே கையில பிடிக்க தனக்கு எல்லாம் தெரிந்தது போல தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அல்லா நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவானாக நம்முடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக மாற்றி பெருமை இல்லாத பொறாமை இல்லாத இல்லாத நல்ல குண நம்மை அல்லா ஆக்கிய அவர் பிரிவானாக உதயமாக ஒன்று கூடி இருக்கின்றோம் நாம் இந்த ஜும்மா பார்த்து வருகின்ற தலைப்பு பெருமை வேண்டாம் என்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹு அப்படி நமக்கு கொடுத்து மிகச்சிறந்த கண்ணியமான நிலையில் நம்ம வச்சிருக்கிறான் நம்முடைய உள்ளத்துல பெருமை வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்காது அல்லாவுடைய பெருப்பு நம்மிடம் இறங்க ஆரம்பித்து இந்த உலகத்துல நாம் நல்ல நிலைமையில வாழவே முடியாது பெருமை என்கிற குணத்தை கொண்டு இந்த உலகத்திலும் இழிவாக்கப்பட்டு மறுமையும் இழிவான நிலையில் நரகத்தில் தள்ளப்படக்கூடிய நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அந்த அல்லா சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றால் அல்லா தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனம் அந்த மருமை வீட்டை பூமியில் தங்களை பெருமைப்படுத்திக் குழப்பத்தை உண்டாக்க உண்டாக்கவும் விரும்பாதவர்கள் யாரோ அவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் யார் பெருமை அடிப்பதற்காகவும் அதே பூமியில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் விரும்பாமல் இருக்கிறார்களோ பெருமை அடிக்கவும் விரும்ப மாட்டாங்க பூமியில குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்ப மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்கள் யாரோ அவர்களுக்காகத்தான் அந்த மருமை வீட்டை அந்த சொர்க்கத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அவர்கள் யாதையுமா அந்த பெருமை அடிக்காதவர்கள் அந்த பெருமை அடிக்காதவர்கள் குழப்பம் விளைவிக்காதவர்கள் யாதையுமா இறையம் உடையவர்கள் என்று சொல்லி யாருக்கு இரையற்றம் இருக்கிறதோ யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெருமை அடிக்க மாட்டார்கள் அவர்கள் தான் பூமியில் குழப்பத்தை உண்டாக்க மாட்டார்கள் இவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று அல்லா சொல்லிக்காட்டு அப்போ தக்குவாவை நாம் உள்ளத்தில் நிரப்பமாக வைத்துக் கொண்டால் அல்லாவை எந்நேரமும் பயந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பெருமை என்கிற குணம் நம்முடைய உள்ளத்தை விட்டு தூக்கி எரியப்பட்டதாக பூமியில் பணிவான மனிதர்களாக நாம் மாறிவிடலாம் அல்லாஹப்பு அறிவின் அப்படிப்பட்ட நற்குணம் படைத்தவர்களாக நம்மை அல்லா ஆட்சியார்கள் புரிவாளாக வாக இருந்தவனா